இந்த ஒலியோடையில் இடம்பெறும் வாசகசாலையின் நிகழ்வுகள் வாசகசாலையின் YouTube சேனல் வழியே உங்களை வந்தடைகிறது ஒலியோடை ஆக்கம் கணியம் அறக்கட்டளை அரங்களை இல்ல அதனால சொன்ன மாதிரி இந்த அமர்வு காரணமா ஜெயக்குமார் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு அதுக்கு பிறகு வந்து முதலீச்சர் கடலை அரங்கு அமர்வு சேவை படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி வரல்ல முதல் வந்து முடியவே இல்லை அந்த புத்தகத்தை படிக்க புரிஞ்சிக்கவும் அந்த புத்தான் அந்த புத்தகத்தை அதே போல சில கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்களோட தொடர்பு அம்பேத்கர் அம்பேத்கர் படிச்சு அப்பால வா <laughs> ரொம்பமா தோழர்கள பரிந்துரைப்பட்டது திருப்பவும் எனக்கு அந்த தோழர் போயிட்டு அவரோட புரண்பட்டது பார்த்து விருந்த <laughs> படிக்கூட மேற்கொள் லிங்க சொல்ல மேற்கோள் பந்தை துறை மேற்கொள்ள அடிக்கட்டுமான கிடையாது ஆனா இங்க அவரு அவரோட விளக்க நிறைய விஷயங்கள் அத மையப்படுத்தி வேற படிக்கும் பொழுது இது எனக்கு வந்து நிறைய புத்தகம் ஒரு ரெண்டு வருஷம் படிக்கும்போது உதவியாக இருந்த இந்த புத்தகம் இதுல குறிப்பா வந்து பேசு நம்ம தீண்டாக்கம் பேசல சாதிப்பு பேசணும் அப்படின்னு பெரிய நீக்க மேடைகளை கேட்டுதான் வந்தாங்க சாதிப்புக்கு சாதி புரிந்து விடுது சாதி அப்படிங்கிறது எல்லாம் பெரியதாக வணக்கமா இது கருவிகள் வாங்க அனுபவிச்சுக்கல மும்பை தாராள ஒரு நாளைக்கு போன்ற விஷயம் ஆனா சாலை விஷயத்துல முதன்மையா எனக்கு ஆடங்களை தான் இருக்கும் சிக்கலா பிரச்சனையா இடஒதுங்கி வாங்கி கொடுத்தவர்கள் அந்த மாதிரிதான் புரியுது ஆனா அப்புறம் நடைமுறையில என்னென்ன பகனும் யார பல இருக்கிறா அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போதும் இடஒதுக்கீட்டை படிச்சிருந்த பட்டியல் சாரிகள் அவங்க அரசியல் துறைகளுக்கு போன இருக்கிறது மதுரீதியாசந்திருக்கிறது அவங்க சமூகத்துக்கு எவ்வளவு விசுவாசமா நேர்மையா இருக்காங்க அப்படிங்கிற படிக்கும்போது நான் சுற்றி பார்க்கிறேன் படிக்கிறேன் சமூகத்தை திருமணத்திற்கு விசாரணைக்குற மாதிரி என்னன்னே இந்த மேல அரச துறைக்கு போனவங்க வந்து நண்பர்களிடம் பேசணும்னு சொல்லுவாங்க ஒரு பணக்கார எல்ல பணக்கார பிராமணர் கடைகளில் குழியை பார்க்கிற ஒரு எஸ்சி அவருடைய கல்களுக்காக தெருவரை போராடுறது அப்படி காவிரி அப்படி உடைய தேவையான உண்மையிலேயா இருக்கிற மக்களுக்கு சாதி பெரிய இப்பவும் அது குறிப்பா டி தெரிவு அந்த பிரிவுலதான் வேற இடத்துல இடஒதுக்கீடு குறிப்பிட்டாங்க இடஒதுக்கீடு இல்லாமல் கிடைச்சிருக்கு இருக்கிற வச்சு சாதி ஆசையா பேசும் பொழுது நம்மளுடைய பார்த்தை உரிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து புரிந்து வந்தேன் இவங்க இந்த புத்தகத்தோட முன்னூரே சில இடங்களில் நிறைய பேசுகிறது சாதி வச்சு சார்களோட முடிவது அம்பேத்கர் பேசுறாங்க அம்பேத்கர்கள் அது தொடக்கத்துல பேசும்போது சச்சிக்கும் தொடர் ரோபியாக ஒருவா இருந்தது அப்போ கோபியா சொன்னாங்க வர்க்க ரீதியா நடக்கணும் அப்படிங்கிறது வந்து சாதி பேசுறோம் சில இடங்கள்ல இன்னும் இன்னும் சாதி ஒழிப்பு நிகழ வர்க்க தேர்ச்சி நிகழவே செய்யாது பல்வேறு போராட்டங்கள் சமூக வர்க்கிற மனித அக்கமாக நடக்க முடியாது சாதி உட்பெல்லாம் எல்லாத்தையும் சார்ந்த போராட்டங்களில் ஈடுபடும் அப்படின்னு இல்லை அதையும் புத்தகம் அந்த விவகாரத்தை உட்படுத்தது அதையும் வந்து இந்த இடத்துல வந்து இங்க உத்தரத்துடைய நுண்ணுறு என்ன அப்படின்னா வந்து மீடியாவ வேலை பார்த்துருக்கேன் போய் வருஷம் தமிழ்நாட்டு மட்டும் சுத்திடுறேன் போகும்போது அங்க அங்க கடல கலந்துச்சிக்காரங்க அவங்க எல்லாம் போதுனால இல்ல அந்த வேலைகளை அனுப்பிச்சு எப்படி அதற்கு மாறா சொந்த வேலை பார்க்கறதோடு பார்க்க முடியுது அப்சர்வேஷன் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு பிறகு வந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டு புதுசா ஒரு எப்படி பள்ளசாதி அடையாளப்பட்ட பழைய பெருமை பேசுற அணுகுறை வந்து பரவாயில்ல பெருகிட்டு இருப்பாங்க அதுல அவங்க பேசும்போது நான் வந்து அமெரிக்கா இருக்க முடியாது நான் வந்து இப்படி நமக்கு தெரியாத பேரறி செய்ய விரும்புவ எத்தனையோ அதே சாதியில் போராடி கொண்டிருக்கிற இந்த இடதுசாரி தோழர்கள் அது அர்ப்பணிப்போடு சிதாசார தோழர்கள் அவங்களையும் மரபணை நம்ம ஏற்றுக்கணும் அம்பேத்கர் தான் இல்லை அல்லது இல்லை அது சில சாகத்தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற எல்லாம் கூட இருக்கக்கூடாது அம்பேத்கரை டெட்டிகளாக பார்க்கணும் அம்பேத்கர் ஒன்றும் வடக்கமா எனக்கு இருந்த அபிப்பிராயம் அம்பேத்கர் வந்து வீட்டில் எங்க இருந்தபோது எங்கள் மாமா வந்து அவர் வீட்டில் பண்ணலாம் இருக்கும் நான் எல்லாரும் போய் இப்பவும் எங்கே பிள்ளைங்க கொண்டு அடிச்சாங்கன்னா நிறைய ஆட்டணும் வழிபாட்டு அணுகுமுறையிலே அம்பேத்கர் அணுகிறது அப்படிங்கிறது அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் அம்பேத்கருடைய நடவடிக்கைகள் அவருடைய அணுமுறையில சில போதை தொடங்கணும் சம்மதங்கள் அம்பேத்கரையும் அம்பேத்கர் காலம் எடுத்து கிடக்காம அம்பேத்கரோட தோல்வியிலே உலகத்திற்கு அந்த விஷயத்திற்கும் இந்த புத்தகம் எனக்கு தெரிய வேண்டும் பயன்பட்டு இருக்கு இன்னும் சொல்லணும்னா மீடியாவில வேலை பார்க்கும்போது அம்பேத்கர் குறித்து வணக்கம் தமிழ்நாட்டுல அம்பேத்கர் குறித்து தெளிவா பேசுற நபர்கள் அதிகபட்சமா எண்ணிக்கையில ரொம்ப சொல்பமாதான் இருக்காங்க அப்படி சொல்பமா இருக்கும் பேசுறதுக்கு கூட்ட வர மாட்டாங்க அந்த இடத்துல அம்பேத்கர் பத்தி ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்கிறது அம்பேத்கரை இன்னும் தீவிரமா படிக்கணும்னு உந்துது வந்து இந்த புத்தா பட்சத்துக்குள்ளதான் அம்பேத்கர் ஆசிரியர்களும் அதிக தமிழ்நாட்டில்தான் தலைமை போல இருந்தது தொலைக்காட்சியில வேறாங்க வேற கட்சி தோழர்கள் அவங்க இந்த கொஞ்சம் கிடையாது அப்படின்னு கொடுத்திருக்கேன் திருமாவளம் வேற எனக்கு என்ன இதுல தவறு எப்பவுமே வந்துருக்கு அப்படின்னா தமிழ்நாடுல பெரியார்கள் இணைஞ்சு அவரது முன்னாடி காலத்திலிருந்து பேசுறாங்க இந்த பார்வை கூடிய இப்பவும் பேசும்போது எங்களுக்கு எடுத்துக்கிற பெரியார் ரொம்ப கடுமையா போராடி பெரியார்களுக்கு எனக்கு முதல்ல எப்படியா நீங்க வந்து எங்களுக்கு வந்து வாடினா போறோம் அப்படின்னு போயிட்டு வர்ற வழியில எங்க மாமா அதுக்கு முன்னாள் பிள்ளைய செலுத்தி விசர்ச்சி பிள்ளைங்க அப்போ கரைச்சதுல நல்லா ஆட்டம் உடம்பு முடியாத சிவப்புகள் அது போறது நாள் போறோம் வெயிட்டு வரும்போது எங்க மாமா கூப்பிட்டு ஏன் கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் வயசு அப்பதான் வந்து பெரியார் முதல் முறையா அந்த பெரிய வாழ்க்கைய புத்தகம் அந்த புத்தகத்தை இப்ப வரைக்கும் பெரியார் செய்த உழைப்ப அது ஒரு மா இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நாற்பத்தி ஏழு மாதிரி சாதி இல்ல அப்ப அதை குறித்து அவதேசமும் சாதி நாம் என்ன பண்ண போலாம் என்ன திட்டத்தை வச்சுருக்கோம் அப்படின்ட்டு உங்களுடைய இயற்கை அப்புறம் வந்து இன்னைக்கு இந்த இந்து ஏதாவது பத்தி அம்பேத்கர் அடிக்கடி சொல்ற அடிக்கடி சொன்னது ஒரு இடத்துல சொன்னதான் நான் படிச்சுக்கிறேன் ஒவ்வொரு சாதியும் தேசமாக இருக்கிறது அப்படின்னா சொன்ன அதை வசிக்கிட்டு அதனால நம்ம வந்து இந்தியாவில் வந்து தொடக்கமா எங்கள் தலித் அமைப்புகளில் பேசும்பொழுது இங்கிலீஷ்கார வந்ததுனால நம்ம வந்து படித்தோம் அந்த இங்கிலீஷ்கார வந்ததுனால சில விஷயங்கள் கிடைச்சது அப்படிலாம் பேசுறது நான் பார்த்துட்டு இதுலேயும் கட்டு பேசும்போது அமெரிக்கல வந்து சாதிகள் வந்து ஒவ்வொரு சாதி தேசமா இருக்கு அதனால இங்க இருக்க ஒவ்வொரு தேசத்துக்கான போராட்டங்கள் தங்களை என்ன செய்யறது அப்படின்னு ஒன்று செய்யறது வர்த்தக செய்ய அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது அவர் சொல்றது ஆனா கூடுதலே அவர் சொல்ற அந்த வாழ்க்கையில வந்து போர்க்க நகரமயமாறதா வந்துள்ள இந்தியா போலியான வாழ் போலியான ஒரு அமெரிக்க மாணவி வாழ்க்கை முறை அழிவு கொண்டுள்ள மேலும் ஒவ்வொரு சாதியும் அந்த மட்டத்தில் இருந்து ஒரே ஆதி இருக்க வேண்டும் அதை எதிர்கொள்ளவும் இருக்கிறார் ஒவ்வொரு சாதியும் கற்பனையோ கண்டுபிடிச்சு ஒரு சண்டை முட்டாளி சண்டையோ அது சண்டை சண்டையிலே அதனால ஏற்பட்டிருக்கிற அணிந்து விட மாட்டாங்க அப்படின்னு இன்னும் அதே மாதிரி இல்லாம கண்டிப்பா சொன்னது போல எதாவது நடக்கவே வெற்றி பெறாமல் இருந்திருக்கிற போராட்டம் நேரடியாக எதிர்பார்த்துலாம் தொழிலாளர்கள் இப்போ ஒரு நாலு கவனம் நாலு செட்டியாரோ அல்லது நாலு பழைய சேர்ந்தது பிரச்சனையாக ஆனா இந்த ரெண்டு தவண்டு ரெண்டு செட்டியார்கள் சேர்ந்த மாறி இருக்கு வார்த்தளை வைக்கணும் தொடர்பாக அம்பேத்களை கண்ணோட்டம் தலிதர்கள் ஆகணமாக இருக்க வேண்டும் என்னும் கண்ணோட்டம் தனிநபர் முன்னேற்றத்தின் மூலம் தலித்திரையை சாதிக்க வேண்டும் கண்ணோட்டம் இப்படி சில கண்ணோட்டங்களை மதிப்பெற்றால் மிகச் சரியாகவே உன்னோட பிரச்சனை படிக்கிறதுக்கு ஆசை தான் படி இல்ல இப்போ அப்படிலாம் இருக்குறேன் சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி அந்த புரட்சிகளை தீர்வு கண்ணோட்டம் அந்த விஷயம் அந்த கண்ணோட்டத்தை நோக்கி இங்க முன்னோடிகள் ஏற்கனவே வேலை பார்க்க அப்படி உட்டணும் அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட தூய்மை வாதம் நான்தான் சுத்த இருக்கிற ஒரு தோழர் செல்வாழ்த்தது சஜி தோழர் வந்து சித்தோட பயங்கரமா சட்டப்படுவோம் ஆனா நெருங்கிய நண்பர்கள் அதே போல பயங்கர சட்டப்பட்டு நிறைய நண்பர்கள் போல ஒரு முன்னாடி கட்டணும் வாய்ப்புகள் கண்டிப்பாக வாசகசாலை இலக்கிய அமைப்பு குறித்து மேலும் அறிந்து கொள்ள டப்ளியூட்யூட்யூ டாட் வாசகசாலை டாட் என்ற இணையதளத்தை அணுகவும்